தலைப்பு பத்து மும்மல பேதமும் சிறுட்டியும் ஆணவம் மாயை கண்மம் என மலம் மூன்று இதில் பக்குவம் மூன்று அப்பக்குவம் மூன்று ஆக ஆறு இவை ஒவ்வொன்றும் மும்மூன்றாக விரிதலின் பதினெட்டாம் இந்த கண்மபேதத்தால் அருட்சக்தியின் சமூகத்தில் எழுவகை தோற்றம் உண்டானது மேற்படி கண்ம சிறுட்டி உண்டாகும் விவரம் ஒருவாறு பக்குவ ஆணவம் பக்குவமாயை இவ்விரண்டினாலும் விஞ்ஞான கலாபேதம் அபக்குவமாயை அபக்குவ கண்மம் அபக்குவ ஆணவம் கூடியது தேவநரக பைசாசங்கள் பக்குவமாயை அபக்குவ கண்மம் கூடியது ஜீவர்கள் அபக்குவ கண்மம் அப்பக்குவ கண்ம ஆணவம் அப்பக்குவ கண்மமாயை இவை கூடியது தாவர உயிர்கள் இதை விருக்கில் பெருகும் சிறு குறிப்புகள் ஆணவம் மாயை கண்மம் ஆணவம் மாயை கண்மம் இம்மூன்றில் பக்குவம் மூன்று அபக்குவம் மூன்று ஆக ஆறில் ஒவ்வொன்றில் மும்மூன்றாக விரிந்தவை பதினெட்டு பக்குவ ஆணவம் பக்குவ மாயை இவ்விரண்டும் தனித்து நிற்பது விஞ்ஞானகலர் சுர நரக பைசாசங்கள் அபக்குவ மாயை அபக்குவ கண்மம் அபக்குவ ஆணவம் கூடி தடித்தது ஜீவர்கள் பக்குவமாயை அபக்குவ கண்மம் தாவரங்கள் அபக்குவ கண்மம் அபக்குவமாயை அபக்குவ ஆணவம் இந்த நிற்றல்